நாற்பது பேர்கள் கலந்து கொண்டால் அவரின் விஷயத்தில் அவர்கள் செய்யும் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபி சல்லாஹூ அலிஹி வசல்ல முஸ்லிம் ஒன்பது நான்கு எட்டு